صلى الله على إبراهيم وعلى آله و على آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه و ذرياته و آله و من بعد ذريته جميع واتقوا الله ربكم فرا وعلا لي أما بعد فقد قال الله سبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من السيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد عثلها المؤمنون புத்தையே ஆரம்பேன் அவர்கள் அன்னாருடைய வாழ்க்கையை வரலாறு பிபற்றி கண்டறமேக்கள் முஸ்லீம்கள் அனைவருமே நம் அல்லாவுடைய தந்தை சமாதானம் ஒன்றாகட்டுமா அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு மேல அல்லாஹ் விளக்கக்கூடிய அடம் ஆகிய அல்லாஹினுடைய மாளிகை வந்திருக்கக்கூடிய அல்லாஹவு நல்லே அல்லாஹுவை எல்லாருவங்களிலும் இதே வாழ்ந்து கொள்ளுமாறு அப்பா உங்களுக்கும் அல்லாஹுவின் கண்டலையை வந்து எந்த ஏற்றி வைக்கிறேன் எனவே எல்லாருவங்களிலும் பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹின் அனைவரையும் சகோதரிக் கொள்வானா அன்பான அல்லாஹுவி நல்லடியா இருக்கிறேன் அல்லாஹுக்கு மகான எங்கள் எல்லோரையும் முஸ்லீம்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் அன்பான அல்லாஹுக்கு உங்களையும் அல்லாஹ் முஸ்லீமாக ஆக்கியிருப்பன் அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இருக்குமா இருந்தால் அதுலாம் மார்க்கம்தான் இதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நியமத்தாக இருக்கிறது அல்லாஹ் அவர்களே அதே போல அல்லா எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அதில் பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கலாம் பேசக்கூடிய பேச்சாக இருக்கலாம் நடக்கக்கூடிய நடையாக இருக்கலாம் குடிக்கக்கூடிய கொடியாக இருக்கலாம் நிந்திக்க கூடிய எண்ணங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹா புத்தானம் உள்ள தந்திருக்கின்ற எல்லா அங்க அவங்களும் உறுப்புகளும் நேமத்தாக இருக்கிற ஒரு நல்லா நீங்க ஒவ்வொன்ற ஒன்றாக எண்ண முற்பட்டா உங்களால என்ன ஏழா அந்த அளவுக்கு அருகோடைகளை உங்களுக்கு தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே எங்களுடைய பார்வை இருக்கிறேன் அது மிகப்பெரிய ஒரு அருள் எங்களுடைய மனைவி பார்க்கின்ற முறை வித்தியாசம் அல்லாஹுகளே எனவே ஒரு பார்வை தான் ஆனால் அதில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்தை வைத்திருக்கிறார் அன்பான அல்லாஹுவை நல்லே அதே போன்று அல்லாஹ் தந்திருக்கின்ற நியமத்துகளில் ஒன்றுதான் மனிதர்களை நாங்கள் சிறப்பாக இருக்கோம் கண்ணியமானவர்களே மிருகங்களுக்கு பேச முடியாது எங்களுக்கு பேசலாம் அல்லா எங்களை சிறப்பிச்சிருக்கிறான் எனவே கண்ணியமானவர்களே இந்த நாவினால் எதை பேசினால் அல்லா பொருந்திக்கொள்வான் எந்தெந்த வார்த்தைகள் அல்லா பொருந்திக் கொள்ளாத பாவமான வார்த்தைகள் எமது குழந்தைகளோடு எப்படி பேச வேண்டும் எங்களுடைய தாய் சாந்தையரோடு எப்படி நாங்கள் பேச வேண்டும் சமூகத்தோடு எப்படி கதைக்க வேண்டும் கண்ணியமானவர்களே அதே போன்று பேச்சுக்களை பேசுகின்ற போது பேசினால் இன்னொருவருக்கு எடுத்து கொடுக்கப்படும் என்ற விஷயங்களை இன்றைய முத்துபாவில் எங்களோடு பகிர்ந்து கொள்ளாதே பொழுது அன்பான அல்லாஹு நகரியார்களே எங்களுடைய பேச்சு இருக்குது நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் வலியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மலர்த்துகள் மலர்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இருக்கலாம் இருக்கலாம் எல்லா வார்த்தைகளையும் மலர்க்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் நாளையிலே எங்களுடைய கையிலே அந்த ஏட்டை தரப்போகிறார்கள் அந்த ஏடு எங்கள் வலது கையிலே கிடைக்குமா இடது கையிலே கிடைக்குமா நல்ல முறையிலே கதைத்திருந்தால் வளருகையிலே ஏழு கிடைக்கும் அறுவருப்பான வார்த்தைகள் பொய் வஞ்சகம் பொறாமை அதாவது கோல் சொல்லி உரம்பேசி இப்படியான வார்த்தைகள் பேசியிருந்தால் எங்களுடைய பண்டோலை எங்கே கிடைக்கும் எழுதுகையிலே கிடைக்கும் அல்லது முதுகுக்கு பின்னால் கிடைக்கும் கண்ணியமானவர்களே எனவே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மலர்க்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு முஸ்லீம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளவே எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நியமத்திற்கு தான் இந்த நாவு கண்ணியமானவர்களே எனவே இந்த நாவிலே இருந்து பேசக்கூடிய விடயங்கள் அது எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு அந்த பேச்சுக்கள் அல்ல கபூலாக்கிய நல்ல பேச்சுக்களாக இருந்தால் அதுக்கு நன்மை கிடைக்கும் பாவமான பேச்சுக்களாக இருந்தால் கண்ணியமானவர்களே எங்களுக்கு நாளைய மருமையிலே அழிவு கிடைக்கும் இந்த நாவை எடுத்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது கிரேம் இருக்கும் ஆனால் ஐம்பது அறுபது கிலோ கிராம் இந்த முழு உடம்பையும் நரகிலே கொண்டு வீசக்கூடிய ஆற்றலுடையது திறமையுடையது உடம்பை கொண்டு போய் நரகிலே வீசக்கூடியது எலும்பு இல்லை நினைத்த போறத்துக்கு பேசி அங்கால இங்கால திரும்பி கதைக்கும் எனவே அன்பானவர்களே உள்ளத்திலே வரக்கூடிய எல்லாவற்றையும் இந்த நாவினால் பேசக்கூடாது சைத்தான் நிறைய விடயங்களை உள்ளத்திலே போடுவான். எல்லா விடயங்களையும் இந்த நாவால் கதைக்க கூடாது உள்ளத்திலே வரக்கூடிய விடயங்களிலே நல்லதை தான் சமூகத்துக்கு கதைக்க வேண்டும் உள்ளத்திலே வரக்கூடிய எல்லாவற்றையும் கதைப்போமாக இருந்தால் பேசுவோமாக இருந்தால் கண்ணியமானவர்களே நாங்கள் உள்ளத்திலே வரக்கூடிய எல்லாவற்றையும் இந்த நாவினால் பேசினால் சிலர் புரிவார்கள் சிலர் பிரிவார்கள் ஒரு கூட்டம் நாங்கள் பேசிய பேச்சை புரிவார்கள் இன்னொரு கூட்டம் பேச்சால் எனவே நாவலில் பேச வேண்டும் யாருடைய உள்ளங்களையும் உடைக்காதவாறு பேச வேண்டும் அதனால் தான் அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஒரு முஸ்லிம் உடைய நாவினால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் விரலுடைய மனதை உடைக்காத வகையிலே அமைய வேண்டும் எவ்வளவு பெரிய உதாரணங்களை சொல்லி தருகிறார் என்றால் கண்ணியமானவர்களேக்கு முன்னால் செல்வத்தை பற்றி பேசக்கூடாது நோயாளிக்கு முன்னால் ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது நிம்மதி இழந்தவர்களுக்கு நிம்மதியை பற்றி பேசக்கூடாது சக்தியை இழந்தவர்களுக்கு முன்னால் எங்களுடைய சக்தியை பற்றி பேசக்கூடாது மகிழ்ச்சி இழந்தவர்களுக்கு முன்னால் என்னுடைய மகிழ்ச்சியைப் பற்றி பேசக்கூடாது கண்ணியமானவர்களே கைவிக்கு முன்னால் எங்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாது அட்டவர்களுக்கு முன்னால் எங்களுடைய அனாதை எங்களுடைய பெற்றோருடைய பெருமதியை பற்றி பேசக்கூடாது அப்படி கதைக்கின்ற போது ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனம் நோக்கம் உதாரணமாக ஒரு ஏழைக்கு முன்னால் ஒரு பணக்காரர் அவருடைய செல்வத்தை பற்றி பேசுகிறார் என்று வைத்துக் கொண்டால் ஏழை நினைப்பார் என்னிடத்திலே ஒன்றுமே இல்லையே அதனால் இந்த பணக்காரன் போட்டு தாக்குறான் என்று சொல்லி அந்த ஏழையுடைய உள்ளம் உடைந்து போகும் அந்த உள்ளம் உடைகின்ற போது பணக்காரனுக்கு பாவம் தான் எழுதப்படும் கண்ணியமானவர்களே எனவே சொல்லல்ல அவர் சொன்னார்கள் நீங்கள் மற்ற முஸ்லிமுக்கு எந்த வகையிலும் ஒரு தொந்தரவு கொடுக்க கூடாது இன்னைக்கு சமூகத்துல சில மக்களை பார்க்கிறோம் பணம் கடைத்து விட்டால் எதை என்பதை அவங்களுக்கு விளங்காது அன்பான அல்லாஹும் நல்லார்களே சிலர் அரசு அரசியலுக்கு வந்து விட்டால் என்ன பேசுறதுக்கு வந்து விட்டால் விடயத்தை பதிய வைக்க வேண்டும் பணம் இருக்குதே பணம் ஒரு மனிதனை பல கோணத்திலே மாற்றும் ஆனால் பணத்தை கண்டு மனிதனுடைய பேச்சை மனிதன் மாற்றிவிடக் கூடாது பணம் இருக்குதே பணம் எங்க இடத்துல இருந்தால் நாங்கள் பணக்கார பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்க அதிகமாக நாங்கள் பேரா எனவே பணம் இருக்கிறே ஒரு மனிதனை பல கோழத்திலே மாற்றிவிடும் ஆனால் பணத்தை கண்டு மனிதன் மனிதனுடைய பேச்சை மாற்றிவிடக் கூடாது எனவே அன்பானவர்களே நான் தான் மிகப்பெரிய ரப்பு சொன்னான் அந்த பிரி நபிமார்களை அனுப்பி சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே அந்த பிரல்ல முறையில கதையுங்க உள்ளத்தை உடைக்கிறாரீங்க சொல்ல போது அவன் பார்த்தது தெரியாம வாழ்றான் நல்லது கெட்டது தெரியாம வாழ்றான் இஸ்லாத்த பத்தி தெரியாம வாழ்றான் எனவே நீங்க ரெண்டு பேரும் போய் கௌலன் ஐயினா நீங்க ரெண்டு பேரு போய் சொல்ல எவன் தானே மிருதுவா பேசணும் அப்படி பேசினா என்ன தெரியுமா நடக்கும் நல்லதுதான் வரும் முஸ்லிம்கள் அருவறுப்பானதை பேச மாட்டாங்க எனவே அன்பானவர்கள் எதை சொல்லவர்கள் என்றால் இஸ்லாமத்தின் மிகப்பெரிய ஒரு விரோதியாக இருந்த அந்த கிராமோடு கூட சொத்தாக மிருதுவாக பேசுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுகிறார் என்றால் இரண்டு நகர்களுக்கெல்லாம் இத்த கட்டளை கண்ணியமானவர்களே மிருதுவாக பேசுமாறு எனவே இந்த நாட்டில அப்படிப்பட்ட விரோதிகள் யாருமே இல்லை எனவே நாங்கள் மிருதுவாக மற்றோடு பேச வேண்டும் மற்றவருடைய மனங்களை பேச்சிலே வெல்ல வேண்டும் மற்றங்கள யாரும் உடைத்து விட கூடாது இந்த சமூகத்துல சில மக்களை நாங்க பாக்குறோம் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அவர் ஒரு நீதமான மாறுற அவர் ஒரு நீதமானா மாறுற நான் தப்பு செய்யலன்னு சொல்லி அவர் ஒரு நீதமானா மாறுவாரு பிறருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இடையில புகுந்து அவர் ஒரு சட்டத்தரணியா மாறுற சட்டம் பேசுறது அவர் சட்டம் பேசுற எனவே கண்ணியமானவர்களே வருகின்ற போது யாருக்கும் உள்ள விளங்காமல் நீதிபதியாகவோ சட்டத்தரணிகளாகவோ யாரும் செயற்படக் கூடாது அப்படி செய்யப்பட்டால் நாளை மறுமையிலே எங்களுடைய நன்மை எங்களுடைய அது இன்னத்துற மீதானுக்கு போய்விடும் எனவே அன்பானவர்களே தாய் சாப்பனோடு நாங்கள் நல்ல முறையில் கதை வேண்டும் அவங்களுக்கு சொல்ல மனது உடையக்கூடிய வாய்ப்பு கதைக்கவே கூடாது சொல்லக்கூடாது அவர்களை விரட்ட வேண்டாம் வெறுக்க வேண்டாம் கண்ணியமானவர்களே தொண்ணூத்தம்பது சிபாத்துகள் அல்லாஹுக்கு இருக்குது அதுல ஒரு சிபத்தான் கரீம் அல்லாஹ் தங்கையானவன் அந்த சிபத்தை அல்லாஹ் நீங்க மரியாதையாக எந்த வார்த்தையை கொண்டு பேசினா உங்களுடைய தாய் சாப்பின மனம் அப்படியான வார்த்தைகளை சொல்லி அன்பாக கதைக்கவே சொல்லுங்கள் எங்களுடைய இன்றைய குழந்தைகள் ரெஸ்பெக்டுக்கு அடிமை இல்ல எங்களுடைய குழந்தைகள் ரெஸ்பெக்டுக்கு அடிமை இல்ல அன்புக்கு அடிமை உங்களோட பிள்ளைக்கு அடிச்சு ஒரு வேலையை சொல்லுங்க அந்த பிள்ளை செய்யாதே உலகத்திலே ஊழியர்கள் பணி செய்யக்கூடியவர்கள் அது மத்திதர்களை பணி செய்யக்கூடியவா இருக்கலாம் பாடசாலையில பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு தாயும் தந்தைக்கு கீழே இருக்கக்கூடியவராக இருக்கலாம் அல்லது கம்பெனியை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய உயர்தரத்திலே உள்ள அவர்கள் நீங்கள் கொடுக்கின்ற வேலையை கூடவும் அதிகமாக செய்வார்கள் ஏன் என்றால் நீங்கள் பேசிய அன்பான வார்த்தைகளா அன்பானவர்களே நீங்கள் ரெஸ்பெக்டாக யாரும் பேச முற்படுவோம் என்றால் கண்ணியமானவர்களே அதனால் எந்த நலவும் கிடையாது விரோதியோடு கூட நீங்கள் வெகுவாக பேச வேண்டும் எங்களுக்கு கட்டளை இருக்குதான் என்றால் கண்ணியமானவர்களே எனவே எங்களுடைய பிள்ளைகளோடு எங்களூகத்தோடு கதைக்கின்ற போது நல்ல முறையிலே நாங்கள் பேச எனவே அன்பானவர்களை இப்படி நாங்கள் பேசுவதற்காக வேண்டி நல்ல முறையிலே பயிற்சிகளை பெற வேண்டும் கண்ணியமானவர்களே கடும்போக்குவாதிகள் எங்களோடு வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லித் தருகிறேன் மனையர்கள் உங்களோட பேச வந்தா உலக விஷயமோ மார்க்க விஷயமோ பேச வந்தா நீங்க விவாதம் பண்ணி வெள்ளை இயலாது உங்களோட விவாதம் பண்ண உங்களோட கருத்து மோதலுக்கு எல்லாரும் வாரரு கண்ணியமானவர்களே உங்களோட தருகிக்க வாராரு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா என்று பாக்க வாராரு தெரியுமா தெரியாதா இது பார்க்க வாராரு கண்ணியமானவர்களே எனவே அப்படிப்பட்ட மக்கள் யாராவது உங்களோட அறிவியினர்கள் மனிதர்கள் அறிவு இல்லாதவர்கள் உங்களோட தரக்க வந்தா நீங்க என்ன சொல்லணும் அவங்களுக்கு கொடுக்க போகவானா என்று அல்ல பரிசு அழப்புல சொல்லுகின்றான் தலாத்த சொல்லி ஒதுங்கிடுங்க நீங்க அவங்களோட பேச போனா கண்ணியமானவர்களே என்னென்ன வார்த்தைகள் வரும் அகராதிய அறிவறுப்பான வார்த்தைகளுக்கு எதெல்லாம் இருக்குதோ எல்லா சொற்களும் வந்து அதுக்கு மேலே உள்ள சொற்களும் அப்படிப்பட்ட மக்களோடு விவாதங்கள் பண்ணுகின்ற போது நிறைய விவாதங்கள் சமூகத்திலே நடப்பது இதற்காக மார்க்கம் மேலோங்குவதற்காகவா கண்ணியமானவர்களே அந்த அமைப்புகளை முன்னேற்றிக் கொள்வதற்காகத்தான் நிறைய விவாதங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது அன்பானவர்களே எனவே அப்படிப்பட்ட அறிவியலர்கள் தழுக்க வந்தால் அவர்களோடு விவாதம் பண்ணி என்னுடைய கால நேரங்களை யாரும் வீணாக்கிவிடக் கூடாது எனவே அன்பானவர்களே இந்த விடயத்திலும் நல்ல முறையை நாம் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹூ நடிகார்களே அல்லாஹா நரிசல் அல்லாஹோ அனைவசல்ல அவர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறான் நபியை நாயகமே என்னுடைய அடியார்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை அல்லா நபி சொல்லுவான் நபியே நாயகமே என்னுடைய அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க பேசுகின்ற போது கதைக்கின்ற போது மிகவும் நல்லதை பேசுமாறு சொல்லுங்க வள வள என்று கதைக்கவானா நல்லதை பேசுமாறு சொல்லுங்க அல்லாஹ் மக்களோடு நல்ல முறையில கதையுங்க நபி சொல்லு அலை வசலம் அவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் கௌலூரா நிறைய நாயகமே எங்க மக்களோட கதைக்கின்ற பொருள் தொத்தா கதையுங்க மிருதுவாக கதையுங்க அன்பான் அல்லாஹ் முன்னாடியார்களே எனவே நல்ல முறையிலே கதைப்பதற்கு பேச நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த நாவினால் எப்போதும் உண்மைதான் பேச வேண்டும் இந்த நாவினால் உண்மைக்கு மாற்றமானது யாரும் பேசிவிடக் கூடாது வரலாறுகளை சொல்லுகின்ற போது நபிமார்களுடைய வரலாறு எல்லா நபிமார்களுடைய திபத்துகள்ல ஒன்று உண்மையாளர் அதாவது அல்லஹா குசு நபிமார்களிடத்தில் இருக்க வேண்டிய திபத்துகள்ல மிக முக்கியமான ஒரு திபத்துத்தான் அத்திதம் அவர்கள் உண்மை சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹாலி சொல்கின்ற போது அவர் வாக்குறுதியிலே உண்மையாராக இருந்தார் ஃபகத் அலை அவர்களை சொல்கின்ற போது அவர் மிகப்பெரிய ஒரு உண்மை சொல்லக்கூடிய ஒரு நபியாக இருந்தார் கண்ணியமானவர்களே அதை இப்ரா சொல்ல கண்ட கனவை உண்மைப்படுத்தீர்கள் சொல்லை நீங்கள் செயல்வர்கள் கைய ஒரு செக்கொடுப்ப ஒரு கடலாசியை கொடுப்பார்கள் நாளைக்கு அதை ஒரு லட்சமா இருக்கும் கண்ணியமானவர்கள் நாளைக்கு அதை வங்கி கெடுத்துட்டு போனா அது கடதாசியாக தான் இருக்கும் லட்ச பணமாக இருக்காது ஏன்டா நாங்க பேசின பேச்சில கண்ணியமானவர்களே அது செயல்படுத்தி காட்டும் அதுதான் அடையாளம் கண்ணியமானே ஆரம்ப காலத்திலே முஸ்லீம்கள் மீது மக்கள் அதிகமாக நம்பிக்கை வைத்தார்கள் அந்த நம்பிக்கை பாதுகாக்க முஸ்லீங்க முஸ்லீம் இந்து அந்த நம்பிக்கை இருக்கிறத பாதுகாக்க வேண்டும் அன்பான அல்லாஹு நாங்கள் நேர்மையானவர்கள் வியாபாரத்திலா கொடுக்கல் வாங்கிலா வார்த்தையிலா எல்லாவற்றிலும் நேர்மையானவர்கள் தூய்மையானவர்கள் நற்குணம் படைத்தவர்கள் கண்ணியமான அல்லா நாட்டாளர்களை அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் எனவே எங்களுடைய உண்மைதான் வெளிவர வேண்டும் ஏராளமான பொயர்களை சமூகத்துல பார்க்கிறோம் வியாபாரம் பசாருக்கு போனா பொய் தான் சொல்றது உங்களுக்கு இன்ன வேலை அவருக்கு மார்க்கெட்ல இன்னும் போகுது அதை விட உங்களுக்கு குறைச்சித்தாரேன் அடுத்த மாதம் அந்த பொருள் வருடி வருகிறது சொல்லி எப்படியாவது இருக்கிற பொருளை வித்துக்கொள்றேன் கண்ணியமானவர்களே இவங்க வியாபார பொய்யர்கள் இன்னும் சிலர்களை பாக்குற சமூகத்துல அரசியல் பொய்யர்கள் அரசியல் காலம் வந்தா சொல்லுவாங்க போக்கு வச்சுப்பாரன் கரண்ட் எடுத்துறேன் அவங்களை என்ன வேலை செய்றேன் நிறைய பொய் சொல்லிட்டே போவாங்க ஆனா ஒன்றும் நடக்கிற இல்ல அவங்க அரசியல் பொய்யர்கள் நாளைய மறுமையில அல்ல எல்லாரையும் மறுமையில மாஸ்டர் மைதானத்தில் அங்காட்டுவான் கண்ணியமானவர்களே அது இன்னும் சிலர் சமூகத்துல பாக்குறோம் கேலி பொய்யர்கள் திருப்புண்டாக்குறதுக்காக வேண்டி ஒரு ஜோக்குக்காக என்ன செய்யறது மக்களை திரிக்க வேண்டிய இல்லாத புனைத்து சொல்லுறது நடக்காத ஒரு செய்திய நடந்ததை போல உண்மையை போல சொல்லிடுவாரு அவங்க எல்லாம் கேலி இன்னும் சில சம்பவத்துல பாக்குறோம் கண்ணியமானவர்களே குடும்பம் கலைக்கும் பொய்யர்கள் இங்க இருக்கிற ஒன்று அங்கையும் அங்க இல்லாத ஒரு இங்கையும் வந்து சொல்லி நல்லா இருந்த குடும்பத்தை கலைக்கிறது இவங்க எல்லாம் கேலி அதே போது குடும்பத்தை கலைக்கும் பொயர்கள் இன்னும் சமூகத்தில் பார்க்குறோம் கொடை பெயர்கள் கொடுப்பார் ஆயிரம் ரூபாய் கொடுப்பார் இரண்டாயிரம் ரூபாயா நானும் லட்ச கணக்கில் கொடுத்த மாதிரி பேசுவார் கனியமானவர்களே எனவே எதை சொல்லவர்கள் என்றால் எந்த வகை பொய்யும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது குடும்ப வாழ்க்கையிலேயா வியாபாரத்திலேயா விளையாட்டுக்கா பொய் கலக்கவே கூடாது சொல்லலாம் அணி வசனம் ஒரு சொன்னார்கள் யார் வியாபாரம் பண்ணி சொன்னார்களோ அந்த வியாபாரத்துல நேர்மையும் அது அணி நம்பிக்கையும் உண்மையும் இருக்குமோ நாளைய மறுமையினால் அந்த வியாபாரிகள் நபிமாக வேறுபாடு போடுவார்கள் நேர்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுவோம் உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுவோம் நிச்சயமாக அல்லா அதில் நிறைய வரக்கத்தை வைத்திருக்கிறான் எனவே கண்ணியமானவர்களே யாரும் பொய் சொல்லக்கூடாது இந்த நாவுனால் பொய்யான வார்த்தைகள் வரக்கூடாது குழந்தைகளுக்கு பின்ன பொருளை தருகிறேன் அல்லது கண்ணியமான அதே போனால் எப்போதும் உண்மையை பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது அடுத்ததாக கண்ணியமானவர்களே புறம் போல் பேசக்கூடாது உள்ங்களை பார்க்க வேண்டாம் உள் ரகங்களின் ரப்பு அல்ல வெளிய பாருங்க உள்ரங்கம் அவங்களுடைய பொறுப்பு அல்ல உள்ளின் இரச்சகன் அல்ல நடக்கிறைய பேசி இன்னொரு ஆளி ஒரு நிர்வாகி இன்னொரு நிர்வாகி அல்லது ஒரு சமூகத்துல பொறுப்புதார் இன்னொரு பொறுப்புதார் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சொல்லி சார் மிக முக்கியமான ஒரு புத்திமதி நீங்க யாரும் புறம் பேச வேண்டாம் அதற்கு கொடுக்கிற வின பயங்கரமான ஒரு தண்டனையும் அல்லாதே சொல்றான் குலிதாது சொல்லுகிறான் நீங்க யாராவது அப்படி புறம் பேசிட்டா கோல் பேசிட்டா மற்றவரு இல்லாத டைம்ல அவரை பத்தி கழித்தா என்ன தெரியுமா நடக்கும் இரண்டு போன ஒரு சகோதரருடைய மாமிசத்தை உண்பதற்கு சமணிவதாக சொல்கிறான் ஒவ்வொரு நாளும் கோழி அரிசி தின் ஒரு சமூகத்தில் இருக்கிறார்கள் மாற்றி தின் ஒரு இருக்கிறார்கள் ஆற்றறிச்சி தின்னர் சொல்லுகின்றான் யாரெல்லாம் மனிதர்களை பேசுகின்றார்களோ கண்ணியமானவர்களே அவர்கள் ஒவ்வொரு நாளும் மனித மாமிட்டம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாக்க வேண்டும் உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறதே பள்ளி அதர் ஜனாசாடிய விபரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த ஜனாசாவுடைய ஒரு சுண்டை வெட்டி யாருக்கா கொடுத்தா சாப்பிடுங்கல்ல என்ன பைத்தியம் அந்த மாதிரி வேலை செய்யறீங்கன்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் மனிதர்களை பற்றி குறை பேசுறாங்களோ அல்ல சொல்றான் மனிதம் மாமிசம் சாப்பிடுவதற்கு தமன் நான் உதுவில்லா அல்லா பாதுகாக்க எனவே கண்ணியமானவர்களே நாவால வரக்கூடிய வார்த்தைகளை அளர்ந்து பேசிக்கொள்வோம் செஞ்ச நன்மைகளை நாளைய மறுமையில இன்னொஸ்டர் மீதான கொடுத்து விடக்கூடாது எனவே கண்ணியமானவர்களே இந்த நாவினாலே பொய் பேசக்கூடாது கொடுத்த தர்மங்களை யாரெல்லாம் சொல்லி காட்டுவார்களோ கண்ணியமானவர்களே அல்லாவினார்கள் ஒரு நாய் இருக்குதே நாய் வாந்தி எடுத்து அந்த வாந்தியை மீண்டும் சாப்பிடும் அப்படிப்பட்ட ஒரு செயல்தான் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுவது யாரெல்லாம் கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டுறாங்களோ அதுக்கு நன்மை இல்லை சொல்லி காட்டுற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க தர்மம் செய்ய வேண்டாம் அந்த தர்மத்துக்கு கூலி கிடையாது பாவம் தான் எனவே கணியமானவர்களே இதை சொல்லவர் என்றார் ரகசியமான முறையில் கொடுக்குதவங்க நிச்சயமாக அல்லாஹ் அதுல நிறைய வறக்க செய்வார் இன்றைக்கு சில மக்களை சமூகத்துல பார்த்தோம் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால செஞ்ச தர்மம் நிறைய நலவுகளை எல்லாம் பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு பின்னால இழுமாக்கி கொள்ளுறாங்க ஒரு வார்த்தை வீடு கட்டி இருக்கிற பிச்சையாலதான் இன்றைக்கு பிசினஸ் பண்ணுறாரு கண்ணியமானவர்களே இப்படி யாராவது சொன்னா அது சாதாரணமான வார்த்தை அல்ல கண்ணியமானவர்களே எனவே கொடுத்த தர்மங்களை யாரும் சொல்லி காட்டக்கூடாதே அரசவினால் பேசக்கூடாத ஒரு விடயம் தான் கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டக்கூடாது விவகாரங்களை அங்க ரங்க விரயங்களை வெளியிலே போய் சொல்வது இன்றைக்கு ஒரு சமுதாயம் இப்படிப்பட்ட செய்திகளை சேகரித்து பத்திரிகளை ஒரு பக்கத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் அதுக்கு அதிகமாக கூலியை கொடுப்பார்கள் கண்ணியமானவர்களே எனவே இப்படிப்பட்ட விடயங்களை வெளியிலே போய் சொல்லக்கூடாது சொல்லலாக சொன்னார்கள் விடயங்களை வெளியிலே போய் சொல்லுகின்றாரோ நிச்சயமா இந்த ஆண் தான் நாளைய மறுமையிலே வேதனையால் கடுமையானவன் சொல்லலாக அலை சொன்னார் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட விடயங்கள் யாரும் இருந்துவிடக் கூடாது அது மாத்திரமல்ல ஒரு மஜிமாவில பேசக்கூடிய விடயங்கள் நிர்வாகத்துக்குள்ள பேசக்கூடிய விடயங்கள் அதே ஒரு சொசைட்டி ஒரு கமிட்டிக்குள்ள பேசக்கூடிய விடயங்கள் அமானிடம் அது வழியில போய் சொல்லக்கூடாது உதாரணமாக நிர்வாகத்துக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு மசூரா செய்வாங்க அல்லாவுடைய நெருக்கத்தில் இன்னும் கொஞ்சம் சூகமான ஒருத்தர் இருக்கிறாரே அவரை நாங்கள் எப்படியாவது எங்கட பள்ளி கொண்டு வருவோம் அவரை திருந்து அவரை திருத்துவம் எல்லாரும் சேர்ந்து மசூரா பண்ணி அவரை வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போகணும் மசூரா பண்ணுவாங்க கண்ணியமானவர்களே இடையில ஒருத்தர் சொல்லுவாரு நிர்வாகத்தால அவங்களை பிடிச்ச வர போறாங்க கவனமா இருந்து கொள்ள இது அமானத்துக்கு மாற்றம் மக்கள் எல்லாம் நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தாங்க நீங்க நம்பிக்கையாளர் நீங்க ஒரு பொறுப்புகளை ஒப்படைத்தால் நம்பிக்கையாக நடப்பீர்கள் காவல் செய்கின்றவர்களுக்கு கூரை கொடுக்க மாட்டீர்கள் அநியாய்ச்சி கிடமளிக்க மாட்டீர்கள் பள்ளியோடு மக்களோடு நல்ல முறையிலே பேசுவீர்கள் என்று மக்கள் எல்லாரும் நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்து அந்த பொறுப்புக்கு துரோகம் செய்தால் கண்ணியமானவர்களே அது சாதாரண துரோகம் அல்ல அது மக்களுக்கு செய்கிற துரோகம் அல்ல அது அமானதம் அல்லாவுக்கும் ரத்தூலுக்கும் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம் எனவே கண்ணியமானவர்களே இந்த நாவை எல்லா வகையிலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எச்சரித்தார் யாரெல்லாம் ஒரு மனிதருக்கு காப்பி சொல்ற முனாபி சொல்றார் அல்லாட விரோத நீங்கள் சொல்ல சொல்லப்பட்ட மனிதன் காப்பீராக முனாபிக்காக அல்லாத விரோதியாக இல்லையா யார் அந்த பயன்படுத்தினாரோ அவர் தான் காப்பீராக முனாபிக்காக அல்லாவுடைய விரோதியாக மாறுகிறான் இன்னொரு அறிசை குறைத்தார்கள் இந்த வார்த்தை அப்படியே வானலோகத்துக்கு போய் கண்ணியமானவர்களே அப்படியே அங்கு இங்கு சுத்தி இந்த வார்த்தைக்குரிய மக்களாக அவர் இல்லை முதலாவது பயன்படுத்தினானோ அந்த மனிதனுடைய தலையிலே இந்த வார்த்தை வந்து கொள்ளும் எனவே கண்ணியமானவர்களே வாயால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொண்டு போகப்பட்டது அவர்களோடு இருந்த எல்லா மக்களும் சொன்னார்கள் இவர் சுருக்கவாதி அந்தளவு அமர் செஞ்சிருக்கிறார் சொன்னார்கள் நிறுத்துங்கள் சொல்வதை நிறுத்துங்கள் நீங்கள் சிபாரி செய்யக்கூடிய இந்த மனிதர் இந்த சந்துக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனாதா தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசக்கூடாத ஒரு வார்த்தையை ஒளிந்திருக்கலாம் பேசிய அந்த காரணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு என்று சொல்கின்றீர்களே இந்த தோரிக்க மறுக்கப்படலாம் அல்லது செலவழிக்க செலவழிக்கலாம் இவருக்கு மறுக்கப்படலாம் எனவே இவருக்கு நீங்கள் சிபார் இப்படி சொல்ல வேண்டாம் இவர் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசியிருப்பார் செலவழிக்க வேண்டிய ஒரு விடயத்தில ஒரு விடயத்தில் செலவழிக்காமல் கண்டத்தனம் காட்டியிருப்பார் இந்த இரண்டு காரணங்களினால் அல்லது இரண்டு காரணங்களில் ஒன்றினால் இவர் நரக போக வேண்டிய ஏற்படும் அதனால் இவருக்கு நீங்கள் இப்படி சிபார் செய்ய வேண்டாம் என்று சொல்லலாம் அந்த நன்மாராயம் சொன்ன மக்களை பார்த்து சொன்னார் இதிலிருந்து என்ன விலக இந்த நாவால் வரக்கூடிய வார்த்தை சுவர்க்கும் செல்வதற்கும் தடையாக அமைந்துவிடும் மனுஷியான கடற்கரை பேசுகிறவர்களே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நரகத்திலே கொண்டு போய் போட்டுவிடும் கண்ணியமானவர்களின் எங்களுடைய அமல்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அருமை சக்காசிற்கு குறையில் ஆழமாக கொடுத்திருப்பார் தொகுதிக்கு குறை இல்ல சுண்ணத்தா பருவா எல்லாம் சொல்லிருப்பார் நோம்புக்கு குறை இல்லை சுண்ணத்தா எல்லாம் நோம்பு நோட்டிருப்பார் ஒரு பக்கமாக நன்மைகள் வர இன்னொரு பக்கம் அவரை பற்றிய முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்திலே நீதி பெற்று கொள்ளாதவர்கள் அல்லாவிடம் கேட்டு வருவார்கள் இவருடைய தொழுகையும் இவருடைய நோமும் இவருடைய சக்காசும் ஒரு பக்கம் வர இவரை பற்றிய முறைப்பாடுகள் இன்னொரு பக்கம் வரும் ஒரு மனிதர் வந்து சொல்லுவார் கது சத்தமகாதாவினால் என்னை ஏசினான் யா இந்த உலகத்திலே எனக்கு நீரம் கிடைக்கவில்லை மறுமையில் நீரம் கிடைக்குமா என்று அப்படிலே வந்திருக்கிறேன் அப்படியே கொடுக்கப்படும் அதுக்கு பின்னால் இன்னும் ஒரு மனிதர் வருவார் என்னை விட்டு கட்டினான் சமூகத்திலே என்னை தலை நிமிர்ந்து வாழ முடியாமல் என்னை தலை முடியவைத்தான் சொன்ன வார்த்தக்கள்மூகத்தை உண்மை ஆனா என்னை இந்த உலகத்திலே விட்டு கட்டியிருக்கிறான் எனக்கு நீதம் செலுத்தி யாழ்லா உலகத்திலே போதெல்லாம் எழுத்து வாழ்ந்துமா அந்த அமர்வு எடுத்து அப்படியே கொடுக்கப்படும் அதற்கு பின்னால் இன்னும் முறைபாடுகள் வரும் எனக்கு மீத செலுத்த எல்லாம் ஒருத்தரையும் முறையிடுவான் எனவே கண்ணியமானவர்கள் எல்லாம் என்னத்தையும் தெரியுமா இவன் நன்மை எல்லாம் கொடுத்து விடுவான் கொடுத்ததுக்கு பின்னால் நன்மை வந்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்திலே நிறைய அமல் செய்து நாம் எல்லாம் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நிறைய அமல்குறதுக்கு இன்னும் ஒரு மனிதர் வந்து சொல்லுவார் என்னுடைய ரத்தத்தை ஓட்டி நான் அரசியல் பலத்தை வைத்து பண பலத்தை வைத்து ஏனிய பலங்களை வைத்து என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான் யாழா எனக்கும் மீற செலுத்து அல்லாஹ் யோசிப்பான் கொடுப்பதற்கு நன்மை ஒன்றுமே இல்லை நீதம் செலுத்த இந்த உலகத்திலே யாருமே நீதம் செலுத்தவில் எல்லா அரசர்கள் எனக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவார்கள் எனவே நான் இவருக்கு நீதம் செலுத்த என்று அல்லாஹ் என்ன என்ன செய்வார் தெரியுமா பாவங்களை தா என்று சொல்லி எந்த மனிதன் அநியாயமலைக்கப்பட்டான உலகத்திலே எந்த மனிதன் அநியாயம் நீதம் பெற்றுக் கொடுக்கவில்லையோ அந்த மனிதனுடைய பாவங்களை எடுத்து நன்மைகள் செய்து வந்த மனிதன் நன்மை எல்லாம் கொடுத்ததுக்கு பின்னால் இருக்கின்ற போது இவனுடைய பாவங்களை எடுத்து நன்மை கொண்டு வந்த மனிதனுக்கு பாவம் கொடுக்கப்படும் நரகத்திலே தூக்கி வீசப்படுவான் இவன் தான் என்று சொன்னார்கள் காதுகாக்க வேண்டும் சஹாஜத்திலே கண்ணீர் வடிங்கள் செய்த அமல்களை நாளை மறுமையில் எல்லாம் மீதான எங்களுக்கு காட்ட வேண்டும் அமல் அதிக அக்கறை காட்டுகின்றோம் விழித்து விழித்து அமல் செய்கின்றோம் இரவு பகலாக அமல் செய்கின்றோம் அமல் செய்வது புத்திசாலித்தனம் அதை மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் செய்த அமல்களை பாதுகாப்பது கண்ணியமானவர்களே நாம் செய்வதிலே அதிக அக்கறை இருக்கிறோம் ஆனால் அந்த அமலை எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறோம் அமல் செய்வத அக்கறையா இருப்பதை போல அதை விட அதிக அக்கறையாக அதை கூடுதலான கவனம் சொல்லாகோ அலைவசல அவர்கள் எங்களோடு கழிப்பார்களா இருந்தால் யாராவது பக்கத்தில் இருந்து சொல்லலாக அவர்கள் எத்தனை வார்த்தைகள் பேசினார்கள் ஒரு மனிதன் என்ன இலகுவிலே எண்ணிக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சொல்லலாக பேச்சிலே நிதானம் இருக்கும் யாருடைய உள்ளத்தையும் உடைக்க மாட்டார்கள் அனைத்து குண மாலை சிறோதியாக தாராகும் அவர்கள் பத்து வருஷம் சொல்லலாக அலைவசல அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் செய்யாத ஒரு உடையத்துக்காக ஏன் இதை செய்தாய் செய்ய வேண்டிய ஒரு விடயத்திற்காக செய்யவில்லை சி என்ற வார்த்தை ஒன்றுமே பேசியது கிடையாது கண்ணியமானவர்களே பத்து வருடம் பத்து வருட வாழ்க்கையில ஒரு பணியாரோடு சி என்ற வார்த்தையை பதிக்காதவர்கள் சொல்லலாக வளையின்றவர்கள் அவர்களை பேரை கேட்கின்ற ஒரு செலவாகி சொல்கின்றோம் அவளுடைய நாம் எல்லாம் ஆர்வத்தி பேசிக்கொள்கின்றோம் ான் எனவே அன்பானவர்களே இந்த நாவலுக்கு இது சாதாரணமான உறுப்பல்ல சொல்லலாகோ அரை வசனம் சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் இந்த மருமஸ்தானத்தையும் இந்த நாவையும் பாதுகாத்து தூண்டார்களோ அவர்களுக்கு துவக்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் செய்ய அருமை நாயம் பொறுப்பெடுத்தார் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் இடம்பெறக்கூடிய அநேகமான பாவங்கள் இந்த நாவினால் எனவே இந்த நாவை பாதுகாத்தால் சமூகத்திலே ஒற்றுமையை பாதுகாக்கலாம் இந்த நாவை பாதுகாத்தால் செய்த அமல்களை பாதுகாக்கலாம் அலை வறுமையில லீசாலம் வாக்கலாம் எனவே கண்ணியமானவர்களே ஒற்றுமையை சீர்குலைக்க கூடிய மிக முக்கியமான உறுப்புகள்ல ஒன்றுதான் இந்த நாவா இருக்கிறேன் ஒற்றுமை ஒரு வலம் ஒற்றுமை ஒரு சக்தி ஒற்றுமை ஒரு ஆயுதம் ஒற்றுமை அல்லாஹ் உதவியை கொண்டு மிகப்பெரிய ஒரு பாதா இந்த ஒற்றுமை இல்லமா மிக முக்கியமான உறுப்புகள்ல ஒன்றுதான் இந்த ஊர்ல குழப்பமா காரணம் இந்த சந்தோஷமாக இருந்த இரண்டு குடும்பங்கள் கலையிறாங்களா காரணம் சந்தோஷமா இருந்த கணவனு மனைவி பிரியறாங்களா காரணம் நான் சந்தோஷமாக இருந்த இரண்டு நண்பர்கள் பிரிந்து கொள்கின்றார்களா காரணம் இந்த நல்ல முறையில் நிர்வாகத்தை செய்ய ஏதாதா காரணம் எனவே கண்ணியமானவர்களே இந்த நாவை பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயமாக செய்த அமல்களை பாதுகாக்கலாம் இந்த நாவை பாதுகாத்துக் கொண்டால் ஊரில் உள்ள ஒற்றுமையை பாதுகாக்கலாம் எனவே கண்ணியமானவர்களே எப்போது இந்த நாவால் வரக்கூடிய வார்த்தைகளை அளந்து சமூகத்துக்கு பொருத்தமான விடயங்களை கதைப்போம் எனவே வல்ல மன்னாக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லா கபூ செய்யக்கூடிய வார்த்தைகளை பேசுவதை முடித்து நானூத்தி நாற்பது அடைந்த வருடங்களை விட அதிகமாகடங்களாக உள்ளத்திலையும் பே வெறுப்பை தந்துடுவாய் எங்கள் அனைவர்களை முனக்கு பொருத்தமானவர்களாக அனைவருக்கும் இப்பாவை அல்லா அவருடைய சபாத்தை தந்துடுவாயாக யா அல்லா நாளை மறுமேலே அனைவருக்கும் சூரக்கத்தை வாஜிபாக்கிடுவாயாக மௌத்தை நல்ல மௌத்த ஆக்கிடுவாயாக தருமாற்றம் இல்லா மக்களின் உலகத்தைவாயாக ஒவ்வொரு வினாடிகளையும் ஒவ்வொரு மூச்சுக்களையும் ஒவ்வொரு நடைகளையும் ஒவ்வொரு எட்டுக்களை எங்களை கபூசணிக் கொள்வாயாக யா அல்லா கடந்து வந்த நாட்களை உடவும் கடற்கருக்கின்ற நாட்களை நல்ல நாட்கள் யா லா சூரக்கத்தின் பக்கம் கிட்டிய நாட்கள் நரகத்தில் இருக்கிய நாட்கள் ஆத்திருவாயாக ஊரை கபூசி கொள்வாயாக உங்களுடைய மக்களை கபூசி கொள்வாயாக ஊருக்கு அவன் தியாகம் செய்த முன்னோர்களை கபூசி கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக